நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போவது கோவில் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் தேங்காய்ப்பால் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் மூந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு நெய் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்ச் செய்முறை முதல்ல நம்ம இந்த பாசி கடலைப்பருப்பையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் நல்லா மையை வேக வச்சுருவோம் அதுக்கப்புறம் அது வெள்ளத்தை எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருவோம் வடிகட்டி வச்சுருவோம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு வெள்ளை கரைச்சாலும் பாக காய்ச்சலாம் நல்லா அது பா பாக காசவுடனே இந்த பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வேக வச்சிருக்கோம் அதை எடுத்து அதில் கலந்துருவோம் இந்த வெள்ளம் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா தளத்தலன்னு கொதிக்க விடணும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தூள் எடுத்து அதில் கலந்துடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சு வானல் காய்ஞ்சதும் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நெய் குருகினதும் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்த எடுத்துடுவோம் இதுக்குள்ளே இந்த வெல்லம் இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதில் தேங்காய் பால் கொட்டிவிடுவோம் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முந்திரி திராட்சை அதில் கொட்டி கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோவில் பாயசம் தயார் சிலருக்கு வந்து இந்த தேங்காய் பால் போடுறது பிடிக்காது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் ஒரு கால்முடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் அரிசியும் வச்சு அரைச்சி அதை கூட இதில் கலந்துட்டு இந்த பாயசம் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பர்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவகளை மீண்டும் சந்திப்போம்